பாடம் ஐம்பத்தி ஒரு மனிதர் இமாமுடைய இடது பக்கம் நிற்கும் போது இமாம் தொழுகையில் இருந்தவாறே அந்த மனிதரை தமது கையால் வலப்பக்கமாக நிறுத்துவதனால் இருவரின் தொடுகையும் பாழாகிவிடாது